என உங்களும் அசர தொழுகையிலும் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள் பின்பு உங்களோடு இரவு தங்கியிருந்தவர்கள் உயருகிறார்கள் மக்கள் பற்றி மிகவும் அறிந்தவனான அவ்வாஹ் அவர்களிடம் என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்பான் அப்போது அந்த வானவர்கள் அவர்கள் தொழும் நிலையிலேயே அவர்களை விட்டு வந்தோம் மேலும் அவர்கள் தொழும் நிலையில் அவர்களிடம் சென்றோம் என்று கூறுவார்கள் இதை நபிசல்லமாக அணை நல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து ஐந்து ஐந்து முஸ்லிம் ஆறு மூன்று இரண்டு